வணக்கம் நித்தம் ஒருமுத்து இன்று எழுதியுள்ள இயந்திர அமைப்பில் நாட்டம் கொண்டவர் இவரின் தந்தை பண்ணை இயந்திரங்கள் செய்யும் பட்டரை ஒன்று வைத்திருந்தார் ஹவுசிங் லட்சியம் ரயில் வண்டியை உடனே நிறுத்தும் பிரேக் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதற்காக பற்பளவு உபாயங்களை வகுத்தார் ஆனாலும் இந்த முயற்சிகள் எல்லாம் முடிந்தன பீட்ஸ்பர்க் நகரில் ஒரு இயந்திர தொழிற்சாலையில் தொடர்ந்து சோதனை ஆண்டு காலமாக லட்சியத்துடன் சோதனையை கண்டுபிடித்து விட்டார் காற்று பிரேக்கை கண்டுபிடித்த போது அவருடைய வயது இருபத்தி ஐந்து ரயில்வே கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தவரிடம் ஹவுஸ் பிரேக் கருவியை பற்றி விலக்கிச் செல்லிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த பெரியவர் ஓடுகின்ற ரயிலை காற்றைக் கொண்டு நிறுத்திவிடலாம் என்கிறீர்களா உம்முடைய பைத்தியகார யோசனையை கேட்க நேரமில்லை என்று கடுமையாக கூறிவிட்டார் இவருடைய பேச்சை கேட்டு ஹவுஸ் மனம் தளர்ந்துவிடவில்லை பல இடங்களுக்கு சென்று காற்று பிரேக்கைப் பற்றி விளக்கினார் நாளடைவில் அமெரிக்கா முழுவதிலும் உபயோகத்துக்கு பயன்படுத்தப்பட்டது இறுதியில் உலகம் முழுவதும் இவரின் காற்று பிரேக்கை பொருத்தப்பட்டது ஹவுஸின் முயற்சிதான் உலகம் முழுவதும் பரவியது துன்பங்களுடன் போராட போராடத்தான் மன வலிமை பெறும் இடரும் இன்னலும் தான்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 அதனால் நம் வலிமையை வளர்க்க வழி செய்கிறோம் இவ்விதம் திரும்ப திரும்ப செய்யும்பொழுது தற்காலிகமாய் வளர்ந்திருந்த வலிமை நிரந்தரமாகிவிடுகின்றது முன்பு மூச்சு பிடித்துதான் தூக்க என்ற பொருளை நாம் எளிதாக தூக்கும் வலிமையையும் பெற்றுவிடுகிறோம் பொருளை தூக்கியும் வைத்து விடுகிறோம் அதனால்தான் அறிஞர் சொன்னார் பலவீனன் கூட துன்பத்துடன் போராட போராட பலவானாய் ஆகிவிடுவான் என்று துன்பங்களுக்கு அடுத்தபடியாக முயற்சியின் முனையை ஒடிக்க வருபவை எதிர்ப்புகள் தான் நல்ல செயல்கள் எல்லாம் எதிர்ப்புக்கு இடையில் ஏற்றப்பட்டவைதான் உலகில் அரியவை செய்து புதுமைகள் புரிந்தோர் அனைவரும் கடும் எதிர்ப்பை கண்டவர்கள்தான் கலிலியோவின் கொள்கைக்கு எதிர்ப்பு ஏற்படாமல் இருக்கவில்லை சாக்ரட்டிஸின் தத்துவங்களுக்கு எதிர்ப்பு காட்டாமல் இருக்கவில்லை எனவேதான் எதிர்ப்பு முயற்சிக்கு ஒரு தடை அல்ல உண்மையில் துன்பங்களைப் போலவே அது ஒரு துணைதான்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 அதனை பற்றி ஆராயும் உட்பட்டார் இதன் உதவியால் ஓரிடத்தில் உள்ளவர் மற்றொரு இடத்தில் உள்ளவருக்கு செய்தியை அனுப்ப முடியும் என்று நம்பினார் தொலைவில் உள்ளவர்களுக்கும் செய்தி அனுப்ப முடியும் என்ற உறுதி இவருக்கு ஏற்பட்டது இதைத்தான் தன்னுடைய லட்சியமாக கொண்டு செயல்பட ஆரம்பித்தார் இந்த கருத்தை விடாமல் பிடித்துக் கொண்டார் எதிர்காலத்தை பற்றிய தன்னுடைய இனிய கனவுகளை கலைந்தார் வலிய வர இருந்த புகழையும் நடந்தார் ஓவியத்தை விட்டுவிட்டு வறுமையும் இன்னலும் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொண்டார்